அகண்டமண்டம் வனச்சராச்சரம் திதை ஸ்ரீகுரவே நம ஹரி ஓம் ஓம் நமோராத்தபோ கணபை நம பிரதம ாய ஏந்தரதமூர்த்தகவத்தை ஸ்ரீராமகிருஷ்ணா இரண்டிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இங்கு அமர்ந்திருக்கும் இரு சுவாமிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் எனது வணக்கங்கள் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் தமிழில் பேசவோ கேட்கவோ படிக்கவோ ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்கிறது நம்ம தமிழில் ரொம்ப இல்லை இருக்குது ரெண்டும் ஒரு சேர்ந்து சொல்கிறோம் சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தது அதனால் தமிழை சரியாக பேச வருமா அப்படின்னு எனக்கு ஒரு பயம் மகாராஜ் சிங்கப்பூருக்கு வந்தபோது நான் சொன்னேன் நீ அங்கே வந்தானக்க தமிழில் தான் பேசணும் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரே பயம்தான் அச்சம் இதற்காக எப்படி தமிழ் பேசும் எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லைனாக்க சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க நான் இங்கே வந்து இங்கே தமிழ் பேசுறது சென்னையில் தமிழ் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் நான் இந்த ஊரில் பச இந்து ஊரில் மக்கள்லாம் தமிழ் பேசுகிற தூய தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி இப்பளேனில் வரும்போது அந்த அம்மா தமிழில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப கேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டு தமிழ் மாதிரி இல்லாதது ஏதோ புது தமிழாக இருக்கே அப்படின்னு அதனால் தமிழை நீங்கள் கேட்கும்படியான இல்லை நீங்கள் எதிர்பார்க்கும்படியான தமிழ் என்னிடத்தில் இல்லை அப்படி என்றால் உங்கள் எல்லோரிடத்திலும் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அதாவது தவறு இருந்தால் அதை திருத்தி படிக்கவும் உங்கள் மனதில் மிக முக்கியமான நாள் இந்துக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி என்று சொல்கிறோம் சுக்லபட்சத்தில் வரும் சதுர்த்தி இந்த மாதத்தில் அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த சதுர்த்தியில் விநாயகரின் விநாயகருக்கு பூஜை செய்யணும் காலையிலிருந்து எழுந்து கணபதியை நினைத்து எல்லாம் மங்களகரமாக முடியணும் எல்லா காரியங்களிலும் சித்தி கிடைக்கணும் அப்படின்னு நம்ம பேசுறோம் பிரார்த்திக்கணும் இது ரொம்ப காலமாக துண்டு துட்டு வரும் ஒரு மரபு சில பேர் இங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விநாயகர் வடநாட்டில் இருந்து வந்தவர் தென்னாட்டு தலைவன் வந்து முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் பார்த்தது படித்ததில் மற்றவங்கள்ட்ட பத்தி கேட்டதில்ல சிவபெருமானுடைய புதல்வன் ஆதிசிவன் முதல் முதற்கண் கடவுள் அவருடைய புதல்வனாக இருந்தபோது அது எப்படி தமிழ்நாட்டுக்கு இல்லாமல் இருப்பான் சிவனுடைய புதல்வன் தமிழ்நாட்டுக்கு இருக்கு இல்லையா பத்தி என்ன சொல்றேன் நம்ம தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டில் தென்னாட்டில் உள்ளவர்களுக்கு வேண்டிய கடவுள் சில அப்படிப்பட்ட சிவனுடைய புதல்வன் எப்படி வரலாற்றுக்காரன் ஆகிடுவான் நம்ம தமிழ்நாட்டுக்காரந்தான் அப்படின்னு எனக்கு ஒரு தொழில் அப்புறம் பார்த்தா நம்ம மூதாட்டி ஔவையார் அந்தமாதிரி நிறைய பாட்டு பாடியிருக்கார் அரண் செய்ய விரும்புலேருந்து நிறைய தெரியும் நமக்கு அதில் ஒரு பாட்டை எழுதியிருக்கா விநாயகர் அகவல் அப்படின்னு அதுக்கப்புறம் நிறைய பாட்டு எழுதல ஒரு பாட்டில் ஒரு சொல்கிற இந்த மாதிரி மூன்று தமிழ் எனக்கு கொடு நான் உனக்கு நாலு தரேன் நாலு விஷயம் நான் உனக்கு தரேன் நாலு பொருள் நான் தந்தேன்னா நீ மூணு எனக்கு கொடு அப்படிங்கிற ஸோ அதில் தமிழ் தான் கேட்குற விநாயகர்கிட்டருந்து வடமொழியாக கேட்டால் அதனால் விநாயகர் தமிழ் கடவுள் என்பதில் புரியது நம்ம நாட்டில் அதாவது நம்ம மதத்தில் சொல்லலாம் இந்த மதம் ரொம்ப பழையகால மதம் நேற்றோ இன்றோ தொடங்கிய ஒரு சமயம் இல்லை இது தொடங்கின காலம் யாருக்குமே தெரியாது அதனால்தான் இங்கிலீஷில் டைம் இம் மெமோரியல் அப்படின்னு அதாவது மெமரிக்கு நம்ம நினைவுக்கு தெரிந்த மாதிரி ஒரு சமய இந்த சமயம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த சமயத்தில் எவ்வளோ வருஷத்துக்கணக்காக ஓடின்ட்ருக்கிற சமயத்தில் பலவிதமான ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கன பலவிதமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் பலவிதமான அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு எண்ணம் இது நம்ம சமயம்ங்கிறது என்ன இது கல் தோன்றாமண் தோன்றாமண் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் எமோரியல் அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு சமயத்தில் எப்படி கடவுளை பற்றி நினைத்திருக்கிறார்கள் என்று நாம் வார்த்தை காண்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சின்ன வயசில் நான் சொல்கிறேன் சின்ன வயசில் டீ நகரில் சென்னையில் ஒரு இடத்து அங்கே நான் படித்தேன் நம்ம ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூலில் தான் படித்தோம் அங்கே படிக்கும்போது பக்கம் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவவிஷ்ணு ஆலயம்னு ஒரு இருந்தார் அங்கே வருஷம் வருஷம் ஒரு பெரியவர் வருவர் அவர் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கிருபானந்த வாரியா அப்படி ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் அவரோட பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு முன்னால் சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து எல்லோரையும் முன்னால் உக்கத்தி வந்தார் இந்த பசங்களை ஐயோ உட்காண்டிருக்காங்க நான் பார்க்குறதுக்கே முஷ்டம் கஷ்டமாக இருக்குது நம்ம பசங்கள்லாம் ரொம்ப தூரத்தை உட்காந்துருக்காங்க அவர் வந்து பேசுகிறபோது எல்லாரும் முன்னால் வந்து போடுறாங்க அப்புறம் கேள்வி கேட்பார் ஸோ எனக்கு ஒரு கேள்வி எல்லாத்தையும் கேள்வி கேட்டபோது நான் எழுந்து நின்றேன் அவருங்கிட்ட சொன்ன நான் இன்னும் கேள்வி கேட்கவில்லையே எதற்காக இருக்கிறாய் அப்படின்ட்டார் நான் சொன்னேன் எனக்கு ஒரு கேள்வி நினைக்கிறது அதை என்னை சொல்லலாமா சரி சொல்லும் என்ன கேள்வி கடவுள் என்ற பதத்திற்கு என்ற சொல்லிருக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்ன கடவுள் என்பது ஒரு பொருளை குறிப்பதல்ல பொருளுக்கெல்லாம் பொருளை உற்பத்தி பண்ணவனை பற்றி குறிப்பிடுகிறது அதாவது பொருள்னா என்னர்த்தோம் இந்த பிரபஞ்சமே எல்லாம் பொருள் ஐந்து விதமான அது எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க எலிமெண்ட்ஸ் என்ன தமிழில் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்கள் பன்னிவர் பஞ்சபூதங்களையே சிருஷ்டி பண்ணிவர் அவரை தான் பகவான் அப்படின்னு கடவுள்னு சொல்றோம் அதாவது அவர் பஞ்சபூதங்களினால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கி விட்டு இந்த பிரபஞ்சத்தின் உள்ளே நுழைந்து எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் அதாவது நீங்க எங்க பாக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறார் எங்கேயாவது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் சிங்கப்பூர் வரத்துக்கு முன்னால் ஒரு வருஷம் தான் ஆச்சு வரத்துக்கு முன்னால் நான் சவுத் ஆப்ரிக்காவில் இருந்தேன் இருந்தபோது அங்கே ஒரு பெரிய விசேஷம் நடந்தது அப்போ நம்ம சுவாமிஜியை கூப்பிட்டேன் மாராஜி ஸ்ரீலங்காவிலே இங்கேருந்து வாங்க சவுத் ஆப்ரிக்காவுக்கு ஏன்னா நீ ஒரு கோடு போட்டிங்க வச்சிங்க மேப்பில் ஸ்ரீலங்காவிலேருந்து டேரெக்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக அது டர்பனில் போய் விழுந்துடும் ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் அந்த லைனில் பார்த்தேன் நான் சரி இவர் மகாராஜை கூப்பிடலான்னு கூப்பிட்டேன் இவர் வந்து நிறைய இடத்துக்குலாம் போனாங்க அந்த ஸ்ரீலங்கா அந்த சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து இன்று நாலு நான்கு பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் பின்னால் உட்காந்துருக்காங்க பார்க்கலாம் மறுபடியும் அப்புறம் பார்க்கலாம் அவங்க சவுத் ஆப்ரிக்காவில் வந்தபோது அவர் நிறைய பேசி கொடுத்துருக்கார் ஒரு செமினாரில் கூட்டின்னு போனேன் செமினார்லேயும் பேசினார் இந்த மாதிரி நிறைய இடத்திலலாம் வந்துட்டார் அப்போ அவர் பற்றி எனக்கு நன்றா தெரிஞ்சது முன்னால் அவர் பார்த்துருக்கேன் அவ்வளோ பயனது கிடையாது ஆனால் சவுத் ஆப்ரிக்காவில் வந்தபோது அவர் கூட இருந்து பயனும்போது அவரோட அருமை புரிஞ்சுது அப்பா ஒரு பெரிய நல்ல அண்ணனாக எனக்கு இருக்கிறார் ஒரு அன்பார்ந்த அண்ணனாக இருக்கிறார் அப்படின்னு ஒன்று தோணுச்சு அப்போ அவர் சொன்ன சிங்கப்பு வந்தபோது நீ வாப்பா இங்கே நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போ அப்படின் சரி அப்படின்னு வந்தேன்னா நான் எதுக்கு சொல்ல வந்தேன் என்னக்க சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற போது கடவுள் பற்றி அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஹிந்துவிசம் கிளாஸஸ் ஃபார் சண்டேஸ் அப்படின்னு இருக்கு அந்த சண்டேயில் ஹிந்துவிசமுக்கு கிளாஸ்க்கு நிறைய பசங்க வருவாங்க ஒரு நானூற்றம்பது பசங்க எல்லோரையும் உட்காந்து வச்சு டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு கடவுள்லாம் என்ன நம்ம மதத்தை பற்றி எல்லாம் சொல்லணும் அப்படி சொல்கிற போது ஒரு நாளைக்கு நான் போய் உட்காண்டாங்க என்ன கற்றுக் கொடுக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க என்ன அந்த அம்மா எதுவும் சொல்லியிருக்காங்க கடவுளை பற்றி அப்போ ஒரு கேள்வி கேட்டால் அந்த அம்மா குழந்தைகளை பார்த்து குழந்தைகளே கடவுள் எங்கே இருக்கிறா வேர் டஸ் காட் லீவ் அப்படின்னு கேட்ட நான் நினைச்சு இந்த பசங்களை என்ன பதில் சொல்ல போறாங்க தூணிலும் இருப்பார் துளுவிலும் இருப்பார் இப்ப நம்ம பசங்க என்ன சொல்ல போற அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருந்தேன் அப்போ ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு கையிட்டு இருக்கின்றது குழந்தைகள் உட்காந்துருக்காங்க இந்த கேள்வி நான் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லீர்கள் கடவுள் எங்கிருக்கிறார் அதற்கு என்ன பதில் யார சொல்லுங்க பெரியவர்கள் சொல்ல கூடாது சின்ன குழந்தைகள் என்ன பதில் சொன்னார்க்கல பதில் இல்லை ஒரு அம்மா ஒரு அம்மா கையை தூக்கல சொல்லு தூணிலையும் இருக்காள் துரும்பிலும் இருக்காது இந்த பதில் வருஷ கணக்கு முன்னால பிரகலாதன் சொல்லியாச்சு நான் ஒரு புது பதிலை எதிர்பார்க்கிறேன் புது பதில் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் கரெக்ட் ஓகே உனக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கைத்தட்டு கார்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் கடவுள் அப்படின்போது நான் கேட்ட எனக்கு இந்த அந்த பொண்ணை கையெற்றுக்கிறோடனே சரி என்ன பதில் சொல்ல போகிறான் நான் எதிர்பார்த்துட்டு பதில் சொல்லலை பதிலுக்கு ஒரு கேள்வியை வைத்தான் இது ஒரு மரபு நம்ம பேசுகிற போது நம்ம பார்த்தோன்னாக்க நம்ம வங்காளத்தில் போனீங்கன்னாக்க அந்த வங்காள மொழியில் பேசுகிற போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டோன்னாக்க கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க பதிலே ஒரு கேள்வி ஆகும் இப்போ தட்சிணேஸ்வரத்துக்கு போனோம் எனக்கு நாற்பத்தஞ்சாவது பஸ் நம்பரில் போகலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாச்சுக்கு ஆ போகலாமே அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க வேற எங்கே போகும் அப்படி கேள்விக்கு கேள்வி கேள்விக்கு பதில் இல்லை ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி திரும்ப மேம் டெல்வி வேர் இஸ் நாட் காட் அப்படின்னு சொன்னேன் எங்கே கடவுள்னு கேட்டதுக்கு அந்த சின்ன பொண்ணு ஒரு பதில் சொன்னது கடவுள் எங்கு இல்லை என்று சொல்லுங்கள் பிறகு நான் சொல்லுகிறேன் கடவுள் எங்கு இருக்கிறார் ஸோ அந்த கடவுள் அந்த வார்த்தை அந்த பதமே ஒரு பெரிய புதிரான பதம் நான் சொல்ல வந்த விஷயம் கிருப்பாந்த வாடகை பற்றி அவர்கிட்ட உட்காந்து நான் கேட்டுகிட்டு இருக்கிற போது அவர் சொல்கிறத என்னென்னக்க அந்த சின்ன வயசில் நான் கேட்டது எனக்கு இன்னும் மனசில் பதிஞ்சிருக்கு இன்னும் மறக்கலை அப்படின்ட்டு நிறைய விஷயம் மறந்துட்டேன் நான் இந்த விஷயம் மத்தியம் மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சின்ன வயசில் படிப்பு இந்த சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் நம்ம தர்மத்தை பற்றி கற்றுக் கொடுக்குறதுல எவ்வளோ ஒரு பெரிய சேவை தர்மா அது நான் இங்கே வந்து சுவாமிஜியிட்ட கேட்டேன் எவ்வளோ பசங்க வராங்க எழுநூற்றி ஐம்பது பசங்கள் படிக்கிறாங்க ஆ எழுநூற்றம்பது பசங்களுக்கு இது ஒரு பெரிய சேவை இந்த சேவை பற்றி யாருக்குமே சரியாக தெரியாது இந்த சேவையோட முக்கியத்துவம் என்னென்னு நிறைய தெரியாது அவங்க ஏதோ குழந்தைங்கள பிக்னிக் கூட்டின்னு போகிற மாதிரி இங்கே கூட்டின்னு போய்ட்டு திரும்பி போய்டுவாங்க ஆனால் இது ஒரு பெரிய சேவை அந்த சின்ன வயசில் நான் கேட்டது இப்போ உங்களுக்கெல்லாம் மனசில் அந்த இருக்கும் கிருபாண்ட என்ன சொன்னார் அவர் சொன்னது என்னன்னாக்க அந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் நீக்கம் வர கடவுள் அப்படின்னாக்க எல்லாவற்றிலும் உள்ளில் இருக்கிறார் கட உள் அந்த உள்ங்கிறது உள்ளே இருப்பதனால்தான் உள் கடனிருதுன்னா எல்லாவற்றிலும் உள்ளில் கொண்டு எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறார் அதனால்தான் கட உள் அப்படின்னு பேரு பா எவ்வளோ அருமையாக கற்றுக் கொடுத்துட்டு அந்த கடவுளை நம்ம உபாசிக்கிறோம் அவர் உபாசித்தல் அப்படின்னாக்க நம்ம இந்த வழிபாடு நம்ம பண்ணுறோம் பலவிதமான தோற்றங்களுடன் பலவிதமான பெயர்களுடன் நமது தர்மம் அதாவது நமது சம சமயம் அதாவது சனாதன தர்மம் அப்படின்னு பேர் இருக்குது இது நமக்கு கற்றுக் கொடுக்குறது இதில் எவ்வளோ பேர் இருக்குது அம்பிகையிலேருந்து எடுத்திங்கனாக்க ஒரு காலத்தில் சக்கராச்சாரியார் வந்தபோது அவர் பார்த்தார் ஆதிசங்கர் ஏழாம் நூற்றாண்டு அவர் வந்தபோது பார்த்தார் என்ன அது நம்ம இந்து சமுதாயம் எப்படி இருக்குது அப்போ இந்துங்கிற வேர்டு இல்லை இந்துங்கிற வேர்டு அப்புறம் தானே வந்தது இது புதுசாக போட்ட ஒரு லெவல் நமக்கு இந்த லெவல் வரதுனால சனாதன தர்மம் தான் பேர் ஸோ அவர் வந்தபோது அவர் காலத்தில் இருந்தது ஒரு சூரியன் சூரியனை வழிபாடும் ஒரு ஒரு கூட்டம் கணபதியை வழிபடுவது ஒரு கூட்டம் அதே மாதிரி குமாரனை அதாவது முருகனை வழிபடுறது ஒரு கூட்டம் அப்புறம் அம்பிகையை வழிபடுது ஒரு கூட்டம் அதுக்கப்புறம் சிவனை வழிபடும் ஒரு கூட்டம் விஷ்ணுவை வழிபடும் ஒரு கூட்டம் இந்த மாதிரி ஆறு கூட்டங்கள் தனித்தனியாக இயங்கி வந்த கர்நாடகால சொல்லுவாங்க ஒரு பக்தர்கள் காதல குண்டல் அமைச்சிருப்பான ஏன்னாக்க அவர் உபாசிக்கிற கடவுளை தவிர வேற ஏதாவது கடவுள் பெயரை சொன்னால் தலையை ஆட்டுவான் அப்போ அந்த குண்டலன் டங் டஙங் டங் சவுண்ட் அடிக்கும் அப்போ அந்த பேரை கேட்கக்கூடாது அப்படி அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கோம் நம்ம நம்ம சென்டரில் ஆனால் சங்கராச்சாரியர் வந்து ஒரு மொத்தமாக இந்த ஆறு சமயங்களையும் ஒரே இணைத்து இதற்குள்ளே ஒற்றுமையெல்லாம் எடுத்து வைத்து இதற்குள்ள ஒரு ஒரு அதாவது ஒரு ஃபேமிலி மாதிரி பண்ணிட்டேன் எப்படி ஃபேமிலி மாதிரி பண்ணிட்டேன் விஷ்ணு விஷ்ணு வந்து பார்வதியோட அண்ணா அப்போ பார்வதியோட கணவர் விஷ்ணுக்கு என்ன உறவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த சிவனோட குழந்தை தான் அந்த கணபதியும் முருகனும் இப்போ ஒரு ஃபேமிலியாக எடுத்து இந்த ஃபேமிலியோட ரதத்தை எடுத்துன்னு பொறுத்து டெய்லி சூரியன் ஸோ இந்த ஆறு பேரையும் ஒன்றா சேர்த்து ஷண்மத ஸ்தாபகர் அப்படின்னு பேரை வாங்கினார் ஆனால் இந்த மதம் இந்த சமுதாயம் மறுபடியும் மறுபடியும் காலப்போக்கில் மறுபடியும் சீரழியும் ஆரம்பித்தது அதாவது எயிட்டீன் ஹண்ட்ரடில் சொல்கிறேன் இப்போ இந்த சரித்திரத்துக்கு வந்தீங்கனாக்க அந்த சீரழியும் நிலையில் வந்தபோது தான் ராமகிருஷ்ணன் அவதரித்தார் அவர் வந்த பிறகு தான் இந்து மதத்துக்கு ஒரு புதிய உணர்ச்சி கிடைச்சி அதுதான் சிஸ்டர் நிவேதிதா பகினி நிவேதிதான்னு பெங்காலியில் சொல்லுவோம் நமது சகோதரி நிவேதித்தை அந்த அம்மா சொல்கிறாங்க விவேகானந்தர் வந்த பிறகு இந்துவிசம் சிருஷ்டிக்கப்பட்டது நவீன இந்துவிசம் அதாவது நவீன இந்து மதம் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை நம்மளாம் ராமகிருஷ்ணன் விவேகானந்தர் பக்தர்களாகிய நமக்கு எவ்வளோ ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம் ஹிந்து மதமே புதிய இந்து மதம் சிருஷ்டிக்கப்பட்டதா விவேகானந்தர் வந்தபோது அந்த விவேகானந்தர் அமெரிக்காவில் சொற்பொழிவாற்றி முதன் வந்து இறங்கியது இந்த மாநில இந்த தேசத்தில் தான் இந்த இலங்கையில் தான் அதனால் இலங்கையை பற்றி எனக்கு ரொம்ப ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே இலங்கைக்கு போகணும் இலங்கைக்கு போகணும் ஏன்னா இலங்கையிலேருந்து ஸ்டாம்ப் வரும் என்னுடைய மாமா என்னோடய அம்மாவோடய அண்ணா இங்கே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் எதோ இருக்காமல் எந்த ஸ்டேஷன் ஸ்டேஷனுக்கு பேர் வந்துட்டேன் இப்போல்லாம் நிறைய ஸ்டேஷன் வந்து அந்த காலத்தில் ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் ரேடியோ சிலம் அவர் வயலின் வாசிப்பராக இருந்தார் அதனால் அவர் என்னோட அவரோட தங்கைக்கு அவர் கடிதம் போடுற போது அந்த சிறுவன் ஸ்டாம்ப் அந்த ஸ்டாம்பு பார்த்து எனக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஏன்னா அந்த ஸ்டாம்பில் தமிழில் எழுது இலங்கை அப்படின்னு தமிழில் எழுது பட் நம்ம இந்தியாவில் வர ஸ்டாம்பில் தமிழில் எழுதுல அதனால் எனக்கு அது பார்த்த உடனே ரொம்ப உணர்ச்சியாக இருப்பா இந்த மாதிரி ஒரு தமிழ் எழுத்து இருக்கையில் இந்த நாட்டுக்கு போனதான் ஆகணும் இது போச்சு இப்போ அப்புறம் எனக்கு சான்ஸ் கிடச்சி வர்றதுக்கு எனவே அது இந்த வந்து இங்கே வந்து பார்த்தனாக்க இன்னும் உங்களோட தமிழ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கேட்குறதுக்கு சொல்ல வந்தது என்னக கடவுளை பற்றி பலவிதமான தோற்றங்கள் பலவிதமான நாமங்கள் இருக்கின்றன கடவுளுக்கு ஒரு நாமம் இல்லை ஆயிரம் நாமங்கள் அதாவது விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் அப்படின்னு சகசிரநாமம் பற்றி நம்ம பேசுகிறோம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் நாமங்களுக்கும் அப்பாற்பட்டவராக உள்ளவர் கடந்தும் உள்ளவர் அதனால்தான் கடவுள் அப்படிப்பட்ட கடவுளை பலவித தோற்றங்கள் உண்டாக்கும் போது ஒரு தோற்றம் ரொம்ப மிக மிக முக்கியமான தோற்றம் அது கணபதியோட தோற்றம் விநாயகரோட தோற்றம் எல்லா இடத்துலையும் உள்ள நோய் பாருங்கள் ஒரு விநாயகரோட படம் இருக்கும் அந்த விநாயகர் பகவானோட படத்தை பார்த்து அவருக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறந்தான் நடக்கும் விநாயகர் மறந்துட்டீங்க வச்சிங்க அப்போ உங்களுடைய கையில் எடுத்த காலியும் கை கூடாது அது சக்சஸ் வராது வெற்றி கிடைக்காது ஏன் சிவபெருமான தப்பு பண்ணிட்டார் ஒரு நாளைக்கு முப்பூரம் எரிக்க போனாராம் எரிக்க போகும்போது விநாயகரை கூப்பிடாமல் மறந்துட்டேன் கூப்பிடறதுக்கு மறந்துட்டேன் கூப்பிடலை உடனே விநாயகரை என்ன பண்ணிட்டார் ஒரு தளங்கள் ஏற்படுத்திட்ட முப்பூரம் எரி செய்த அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு அருணகிரி நான் அச்சது பொடி செய்த பொடி செஞ்சுட்டாராம் அந்த தேர் அந்த ரதம் இயங்கவே முடியல விநாயகருக்கு அவ்வளோ பவர் ஏன் தன்னோட அப்பா தானே சரி என்னை மறந்துட்டானே எப்படி சொல்ல எப்படி மறக்க முடியும் தன்னுடைய குழந்தைய நான் உனக்கு குழந்தையாக இருந்தால் எப்படி மறப்பேனி என்ன அது தவறு தானே குற்றம் குற்றமே நக்கீரன் சொன்னால் இல்லையா அந்த மாதிரி விநாயகர் சொல்கிற நான் என்ன நினைக்காம நீ எப்படி போயிட்டேன் நீ தானேப்போ கொடுத்த எனக்கு எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு முதலாக முதன் முறையாக வழிபாடு உனக்குத்தான் உரியதுன்னு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணின இப்போ நான் அந்த அச்சது அந்த அச்சை ஒடிக்காமல் பிடிக்காமல் இருந்திருந்தால் உன்னுடைய வாக்கே பலிக்காது சிவனுடைய வாக்கு பலிக்காமல் போகுமா அதனால்தான் நான் அந்த அச்சை ஒடிச்சேன் அப்படின்னு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு ஆனால் அப்படிப்பட்ட அதிதீரா அந்த விநாயகர் பெருமானை எல்லா இடத்துலையும் நான் அவர் வழிபட்டால் என்ன பயன் சொல்லுங்கம்மா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க விநாயகரை வழிபட்டால் மூன்று பயன்கள் இருக்கின்றன என்ன பெரியவர்களை நான் கேட்கவில்லை பின்னால் உட்கார்ந்துருக்கும் இந்த சிறுவர்கள் சிறுமிகால் சொல்லுங்க மூன்று பயன்கள் முதல் பயன் நானே சொல்லி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நினைவு வருதுதான் பாருங்க வாக்குண்டாம் இரண்டாவது என்ன நல்ல மனமுண்டாம் மூன்றாவது மாமல்லரால் நோக்கு உண்டாம் வெரி குட் எப்போ இந்த மூணும் கிடைக்கும் விநாயகரை தொழிலூரின் எல்லாருக்கும் இந்த மூன்றும் கிடைக்கப்படுகிறதா இல்லையே நிறைய பேர் கணேசன் கோவிலுக்கு போகிறாங்க நூறு தோட்டம் சுற்றிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வாக்கு இருக்கா அவங்களை பேசிருக்க சக்தி இருக்கா அவங்களுக்கு பணம் இருக்கா செல்வம் இருக்கா அவங்களுக்கு இப்போவும் ப ரொம்ப ஏழ்மையான நிலையில்தான் இருக்கான் காலங்காலமாக விநாயகரை அவன் வேண்டு வரான் அவனுக்கு செல்வம் வந்ததா கேட்கலாம்யா நல்ல மனம் இருக்கா விநாயகரை போய் வேண்டிக்கிறான் ஒருத்தன் விநாயகா எனக்கு உதவி பண்ணு நான் இன்றைக்கி பிட் பாக்கெட் பண்ண போகிறேன் அப்படி அவனுக்கு நல்ல மனம் வந்திருக்கா ஆனால் அவையா சொன்னது தப்பாகுமா ஔ பெரியதாவி நமக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த வாழ்வு அந்த ஔவையாருடைய வாழ்வு ஔயார் நான் கோயம்புத்தூரில் நான் போனபோது என்னை பேச சொன்னாங்க பக்தர்கள் மாநாட்டில் அப்போ நான் ஓவியாரை பற்றி சொன்னேன் ஔவையார் எப்படிப்பட்ட மகான் ஒரு மேதை அவளோட மேதையை விட்டுடுங்க அவளுடைய வாழ்க்கையை பெற அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே நான் திருமணம் செய்து போ செய்து கொள்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டாள் சின்ன வயசில் அஞ்சாறு வயசுல இருக்கும்போது சின்ன குழந்தைகளிட்ட கேட்பாங்க பெரியவங்க ஆமாம் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு அது எதுவும் அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்ச தெரிஞ்ச மாதிரி ஆனால் அந்த பேச்சு வந்தபோது அந்த ஔவை சொல்லுவாள் நான் கல்யாணம் எனக்கு கிடையாது திருமணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போடும் இந்த சின்ன குழந்தையை திருமணம் பண்ண மாட்டே சொல்கிறாலே அப்படின்னு ஆனால் குமரி ஆனவுடன் அப்பா அம்மாவுக்கு உள்ள ஒரு கடமை இருக்குது இல்லையா தன்னோட பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடமை இருக்கு அதற்காக ஒவ்வையாரோட அப்பா அம்மா ஒரு வரனை தேடி ஒரு மாப்பிள்ளையை கூப்பிட்டுருக்காங்க வராங்க இவன் இந்த அம்மாவை பார்க்கிறது இவன் ரொம்ப அழகாக இருக்கும் அழகான ஒரு பொண் அவளை பார்த்து வேண்டாம் சொல்லுவானா பையன் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா உடனே ஓடி போனான் அரசு மருத்துவ அடியில் இருக்கும் விநாயகரை போய் அவரை போட்டு காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு எப்படி கும்பிட்டா நுனை மடங்காது நுனை மடங்காதுன்னா என்ன அர்த்தம் அந்த வாக்குண்டாம் வருது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சாரணும் அதாவது தப்பாமல் சார்ந்து இருக்கணும் ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட மறக்காமல் இருக்க வேண்டும் தப்பாமல் தவறாமல் அப்படின்னு நடத்தும் அந்த மாதிரி விநாயகரை நினைச்சு பூ கொண்டு பூ உடுத்துன்னு வரணும் மற்ற மலர் கொடு பணிவேனே அப்படிங்கிற அருணகிரினால மற்றவிழ் மலர் கொடு என்ன மாதிரி மலர் நேற்றிக்கு பூத்த மலர் இல்லை மற்ற இந்த மொட்டு இப்போ தான் அந்த மொட்டை இப்போ தான் அந்த சமயத்தை அந்த மலரை எடுத்துக்கொண்டு அது விநாயகனுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுத்தானக்க விநாயகர் உனக்கு அருள் செய்வார் அப்போ அந்த ஔயார் என்ன பண்ணா அந்த மாதிரி பூ கொண்டு தும்பிக்யான் பாதத்தில் வைத்து வேண்டினாலான் ஹே தும்பிக்யானே எனக்கு பார்க்க மாப்பிள்ளை வருகிறார்கள் அவர் என்னை பார்த்தவுடன் எனக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் திருமணம் நடந்துவிடும் திருமணம் நடக்காதிருக்க ஒரு வழி செய்வாய் எப்படி வழி செய்ய வேண்டும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது அந்த மாப்பிள்ளை எனக்கு இந்த பெண்ணை வேண்டான்னு சொல்லணும் வேற ஒன்றும் வழி இல்லை அதை எப்படி சொல்வார் அப்போதான் விநாயகரோட அந்த அதிசயம் நடந்தது அவவையா அந்த சிறு சிறுமியை ஒரு கிழவையாக்கி விட்டார் நிறையத்த முடி தோல் எல்லாம் போன மாதிரி சுருங்கியில் உள்ள தோல் நிறம் அந்த பல பலன இருக்க நிறம் போயிடுது அழகே குன்றினா மாதிரி இருந்தது அந்த மாதிரி ஒரு கிழவி அம்மால் பார்த்தாலாம் அந்த பையன் பார்த்துட்டு ஓடியே பெற்ற அந்த வீட்டை ஊரை விட்டே ஓடி பெற்றான் அதற்கப்புறம் திருமணமே இல்லை அந்த கிழவி ரூபத்திலேயே அந்த உருவத்திலேயே ஔவையார் நோ ரொம்ப ரொம்ப வருஷம் ஆண்டா அந்த ஔவையார் சொல்கிற வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் தப்பாமல் சவார் தமக்கு அந்த தும்பிக்கான் பாதம் பாதம் ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் தும்பிக்கியானோட தும்பிக்கையை நீங்கள் வணங்கினாங்க ஒன்றும் கிடைக்காது தும்பிக்கையானோடு பெரிய காது இருக்குது முரம் மாதிரி காது அது வீசு மாதம் நான் சவுத் ஆப்ரிக்கா போனபோது இந்த இதே பக்தர்கள் வந்திருக்காங்களே அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க ஒரு காட்டு அங்கே ஜங்கல் நிறைய இருக்குது அங்கே போனபோது என்ன காட்டில் எனக்கு இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஆப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ் அந்த யானைகளை கணிச்சாங்க ஷூ அதை பார்த்தோன்னு எனக்கு மூச்சை நிறுணும் போல நம்ம யானைகள்லாம் குட்டி குட்டி யானை அதுக்கு முன்னே பெரிய பிரம்மாண்டம் இந்த ஒரு ஹாலில் மூணு யானை நிற்கும் அந்த மாதிரி அந்த ஒசரம் அந்த மாதிரி பெருசு இப்படி பார்க்கணும் அந்த யானை அந்த ரெண்டு தந்தங்கள் பெரிய தந்தங்கள் ஆனால் யானை பார்க்குறதே ஒரு பெரிய மயில் குர்ச்செரியும் அந்த மாதிரி ஒரு யானை அந்த யானை அந்த மாதிரி யானை உருவத்தில் அந்த யானை உருவத்தில் இந்த தந்தங்களை நீங்கள் உபாசித்தால் அந்த கிருபை அந்த மாதிரி அருள் கிடைக்குமா கிடைக்காது அப்போ தும்பிக்கியானோட தும்பிக்கையை உபாசிப்பவர்களுக்கு இது மூணும் கிடைக்காது நமக்கு ஏன் கிடைக்கலை அப்படின்னு கேட்டிங்கனாக்க தும்பிக்யான் பாதத்தை வணங்காமல் மற்ற உறுப்புகளை வணங்கி கொண்டிருக்கும் பேதனிகளுக்கு தும்பிக்கியானின் அருள் கிடைக்காது பாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வழுவர் என்ன சொல்ற பாதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் இவன் கல்வி பற்றி சொல்லியிருக்கார் கல்வி எதிர்கா நீ கற்றுக்கணும் அப்படின்னு எதுக்கு கல்வியினால் பயன் என்ன வாளறிவன் தொழார் ஏன் நற்றால் நல்ல தாள்கள் தாழ்நா பாதங்கள் அந்த கடவுளின் பாதங்களை நல்ல பாதங்களை தொழாவிட்டால் நீ கல்வி கற்ற என்ன பயன் அப்படின்னு வள்ளூர் கேட்கிறேன் எவ்வளோ ஒரு அருமையான கேள்வி நம்ம கல்வி கூடங்களை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இதை கற்றுத்தர வேண்டும் முதலிலேயே கல்வியினால் ஆன பயன் என்ன அந்த நல்ல தாள்களை அந்த கடவுளின் வாலறிவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் கடவுளுந்து அவனை அவனின் தாள்களை பணியாதவர்களுக்கு ஒன்றும் கிடையாது அதனால் தான் தப்பாமல் தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாருவார் தமக்கு அப்படிப்பட்ட தாள்கள் அது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை கஷ்டம் வராதா வள்ளுவர் சொல்கிறது கடவுளுடைய அடிகளை சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் உக்காண்டு ஆரத்தி பாடின்றிருந்தீங்க இந்த ஆரத்தி பாட்டு வங்காள மொழியிலே எழுதின பாட்டு விவேகானந்தரே எழுதியிருக்கிற பாட்டு சம்பத தவ ஸ்ரீபத அதுக்கப்புறம் என்ன பவகோஷ்பத வாரிய தாய் அவருடைய அடிகள் ராமகிருஷ்ணருடைய திருவடிகள் எப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தவை விவேகானந்தரே சொல்கிறார் அதாவது இந்த நாட்டிலெல்லாம் இந்த மாடுகளை மேய்த்து கொண்டு திரும்பி வரும் அந்த காட்சிகள்லாம் கிடைக்குமா இப்போ ஸ்ரீலிங்காவில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இருந்தது நம்ம நாட்டில் வில்லேஜில் போனால் கிடைக்காங்க அப்போ அந்த மாடுகள்லாம் நடந்து வருவோம் வீட்டுக்கு சாயங்காலம் வரும்போது மழை பெய்ஞ்சிருச்சு அப்போ என்ன பண்ணுது ஒரு காலில் வந்து உள்ளே போயிருக்கு அந்த மணலில் போனோன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு குளம் மாதிரி ஆகிடுது அதில் தண்ணி நிரம்பி இருக்கு அதை தாண்டதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படணுமா அனுமான் கஷ்டப்பட்டு இந்தியாவிலேருந்து லங்காவுக்கு வந்தார் தாண்டி அந்த மாதிரி ஒரு சமுத்திரமாது சின்னது தானே அது எனக்கு சின்ன குழந்த கூட தாவி போயிடலாம் அந்த சம்பத தவசிரிப்பத தவசிரிப்பத உன்னுடைய பாதக்கமலங்கள் என்ன பண்ணும் இந்த பவசாகரம் இந்த பெரிய சமுத்திரம் பவசா சமுத்திரம் அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்தும் வளர்ந்தும் இறந்தும் இழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் இழைத்து விட்டார் அவர் பாவம் அந்த மாணிக்கவசர் சொல்கிற மாதிரி அவர் இழைத்து அந்த மாதிரி வரும்போது இந்த சமுத்திரத்தை தாண்டவே முடியாதா அப்படின்னு ஒரு ஆதங்கம் ஒரு கவலை நம்ம மனசில் வருது அந்த கவலையை போக்குறதுக்கத்தான் அவர் சொல்கிறார் விவேகானந்த சொல்கிறார் அவர் குருமாரோட திருவடிகள் அந்த மாதிரி இவ்வளோ பரந்த சமுத்திரமான ஒரு பவசாகரத்தை அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தண்ணியாக மாற்றி விட்டு அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை கூட குதித்து தாவி போயிடலாம் பவசாகரத்தை பற்றி பயப்படாதீர்கள் பயமே வேண்டாம் விவேகானந்தை சொல்கிறார் ராமகிருஷ்ணன் திருவடிகளை வணங்குங்கள் அவரோட திருவடிகள் இந்த பகசாகரத்தை ஒரு அநாயசமாக ஒரு சிறு குழந்தையோட ஒரு குழந்தை ஸ்டைல் ஸ்பிளே அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வரான் அந்த மாதிரி தான் அவள் யாருக்கு ஆச்சு அவன் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார் கணேச பெருமானன் பூஜை பண்ணுறபோது ரெண்டு பேர் சேரன் சேரனும் சேர அப்புறம் இன்னொரு இன்னொருத்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்க ரெண்டு பேரும் கைலாசத்துக்கு போகிறாங்க இவளை கூட்டாலாம் நீ வாம்மா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது ஔயார் சொன்னாலாம் சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துனுட்டாலாம் ஒத்துனோடனே என்ன பண்ணுறா பூஜை கெடுக்கணும்னு முடிச்சுட்டாலும் ஏன்னா இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க எப்போ வருவாய் வந்தம்மா அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்காங்க அதனால குடி முடிச்சா இன்னொரு கதை சொல்கிறது அவள் அந்த மாதிரி பண்ண என்ன பண்ண எனக்கு ஆற அமர எப்படி நித்திய பூஜை செய்வாரோ அதே டயத்தை தான் செய்வேன் நீங்கள் கல்யாத்தோட போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை இந்த மாதிரி என்ன பண்ணினால் அவள் வீட்டில் உட்காந்து கணபதியோட பூஜை பண்ணிட்டுருக்கா நித்திய பூஜை அந்த நித்திய பூஜைக்கு பண்ண வேண்டிய உபசாரங்கள் என்னெல்லாம் வைக்கிறதோ அதையெல்லாம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கணேசன் அவ்வளோ பக்தி பூர்வமாக கையில் போகிறது கூட ஒரு ஒரு அதாவது அது முக்கியத்துவம் கருதாமல் கணேசனோடய பூஜை தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னவளுக்கு அவர் காட்சி தந்தார் காட்சி தந்து தன்னோடய தும்பிக்கையால் ஔவை பிராட்டிய தும்பிக்கையில் எடுத்து இவங்க ரெண்டு பேரும் போய் சேரத்துக்கு முன்னால் கைலாசது போகுது அங்கே போய் கூட்டி வச்சுட்டோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்குறாங்க என்னடது நம்ம வரத்துக்கு முன்னாலே வந்து சேர்த்துட்டாலே அப்படி தும்பிக்கையானோட அருள் அவர் அந்த மாதிரி அருள் பண்ணுவார் இப்போ இந்த மூணு விஷயம் நான் சொன்னேன்னே அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் வாஸ்தூம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாக் சக்தி அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி எப்படின்னாக்க நீ பேசுகிறபோது அந்த பேச்சில் சில சொற்கள் வெளிவரையிட்டேன் அந்த சொற்கள் ஒவ்வொரு சொல்லும் ஒரு சக்தியை கொண்டு வருகிறது இப்போ மாராஜ் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கார் ரொம்ப பிஸியாக இருக்கார் இதான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ் வேலூர் மருந்து கூட பேசிகிட்டு இருக்கார் அப்போ நீங்கள் போய் உள்ள நுழைஞ்சு என்ன மகாராஜ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டானா சரியான பதில் வருமா வெளியா உடனே போயிடுறீங்களே சொல்லுக்கு சக்தி இருக்குனால உந்தி வெளியில் அனுப்பிவிட்டது வெளியே போவென்றால் அதே மாதிரி மிகவும் அன்பாக ஒரு நாளைக்கு உட்காந்துருக்காண்டிருக்க நீங்க போயிருக்கீங்க ஒரு சி வாய்ந்தது வீட்டுக்கு போய் கணவனிட்டா சொல்லுங்களா இல்லையா அன்பு உங்களை ஈர்த்தது சரி நாளைக்கு ஒரு விசேஷம் நாளைக்கு நான் போகலாம் அப்படின்னு வருவீங்க அதனால சொல்லுக்கு ஒரு சக்தி இருக்கு சக்தி எல்லாருக்கும் கிடையாது அப்பா அம்மா எல்லாம் வந்து என் கிட்டேருந்து கேட்குறாங்க மகாராஜ் என்னோடய குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிறது கேட்கவே பிடிக்கல ஃபாலோ பண்ணுறது வேற தூரம் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது கேட்கறதே பிடிக்கல நான் சொல்கிறேன் இது மாதிரி செய்யிடா அப்படின்னு சொன்னேன் அதை பற்றி கேட்கவே மாட்டாங்கிற நீ எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த மாதிரி எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பேச்சுக்கு சக்தி இல்லை ஆஃபீஸில் வேலை பண்ணுற உங்ககிட்ட பதினஞ்சு பேர் அசிஸ்டன்ஸ் இருக்கா அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்க நான் வேலை செய்ய மாட்டேங்க ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் நீ கொடுத்த ஆர்டரு நீ பெரிய ஆஃபீஸில் இருக்கலாம் ஆனால் உன் சொல்லுக்கு சக்தி இல்லை பலவிதமான வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் நாம் பார்க்கிறோம் நமது சொல்லுக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது சக்தி இல்லாத சொல்லிற்கு ஒரு உண்மை இருக்கிறது அந்த உண்மையை காப்பாற்றாதனால்தான் வாய்மையே என்ன சொல்கிறது வாய்மையே வெல்லும் வாய்மை இருந்தால் வெ வெல்ல முடியும் வாய்மை இல்லைன்னாக்க வெல்ல முடியாது ஏன் பேச்ச கேட்கறதில்ல அப்படின்னு துக்கப்பட்டால் என்ன அர்த்தம் உன்னோட வார்த்தைக்கு சக்தி இல்லைப்பா சக்தியே இல்லை உன்னோட வார்த்தை இல்லை வாய்மை இல்லை வாய்மை நீ கடைப்பிடி அப்போ வேறு உன்னோட சக்தி எப்படி வருதுன்னு அந்த சக்தி வாக் சக்திங்கிறது ஒரு தேவதை அந்த தேவதையை போஷிக்கணும் அந்த தேவதையை உபாசிக்கணும் வாக்ஷக்தியினோட தேவதை யார் சரஸ்வதி வாக்குண்டாம் அப்படின்னு அவையார் சொன்னபோது சரஸ்வதி அன்னையின் அருள் கிடைக்கும் சரஸ்வதி அன்னையின் அருள் கிடைத்தால் நமது வாக்கிற்கு சக்தி வரும் அந்த சக்தி வருந்தால் அது மற்றவர்களை ஈர்க்கும் விவேகானந்தர் அமெரிக்கா சென்றார் இந்த சின்ன பசங்களுக்குலாம் தெரியும் எந்த வருஷத்தில் சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் தொண்ணூற்றி மூணு சென்றார் இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் அவர் சென்றார் தேதி தெரியுமா எந்த தேதியில் அவர் பேசினார் பதினொன்றாம் தேதி இன்றைக்கி என்ன தேதி அஞ்சாந்தேதி இன்னும் ஆறு நாள் இருக்குது பதினொன்றாம் தேதி செப்டம்பர் விவேகானந்தர் அமெரிக்காவில் அந்த உலக தர்ம மகாசபாவில் பேசி அவர் பேசுகிறதுக்கு முன்னால் நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க கைத்தட்டுணும் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்ற போதெல்லாம் இவர் இல்லை இப்போ வேண்டாம் இப்போ வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்கு அப்புறம் கடைசியாக இவரை தவிர வேறு யாரும் இல்லை அந்த அந்த மீட்டிங் நடத்துகிறோம் வந்து கேட்டால் வேறு யாரும் இல்லை இப்போ நீங்கள் தான் வந்து பேசணும் பேசுங்க இவர் போய் நின்னாராம் விவேகானந்தரே சொல்கிறார் என்ன சொல்கிறாருனாக்க நான் பயந்து கால் நெடுங்கி அங்கே போய் நின்று நின்று பார்க்கல நாலாயிரம் பேர் அந்த கூட்டத்தில் நாலாயிரம் மனிதர்களுக்கு முன்னால் எல்லாரும் அமெரிக்கர்கள் இந்தியர்கள் அல்ல அந்த அமெரிக்கன் முன்பு முதல் முதலாக மேடையில் ஏறி நான் பார்க்கிறேன் பயம் வருமா வராத பயம் வந்தது ஆனால் அந்த பயம் போனதே எப்படி அதுதான் இம்பார்ட்டண்ட் அவர் சொல்கிற கண்களை மூடி அன்னை சரஸ்வதி என் அருளுக்காக நான் வேண்டினேன் அதற்கிறந்து சொன்னார் என்னரி நான்கு நிமிஷங்கள் கைத்தட்டினேன் அவரோட கைத்தட்டல் மாதிரி நமக்கெல்லாம் கிடைக்காத கைத்தட்டு நான் உங்களுக்கு அச்சரிக்க வச்சா கூட நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்க ஆனால் அவருக்கு நாலாயிரம் பேர் கைத்தட்டினாங்க நான்கு நிமிஷங்கள் தொடர்ந்து கைத்தட்டினார் அவர் அப்புறம் சொல்கிற அவருக்கு கல்கட்டாவுக்கு வந்தபோது ஒரு சிஷ்யர் கேட்குற சுவாமிஜி நீங்கள் அந்த ஐந்தே ஐந்து வார்த்தைகள் சொன்ன பிறகு நான்கு நிமிஷங்கள் வரை கைத்தட்டல் கிடைச்சிது அதன் மர்மம் என்ன அவர் சொல்ல சரஸ்வதியை நினைத்து அவள் வாக் சக்தியை கொடுத்தாள் இன்னொரு காரணம் சொல்கிற நான் அப்பொழுதாத பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தவன் அதனால் எனக்கு வாக் சக்தி இருக்குது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பவர்கள் அவ்வளோ உயர்ந்தவர்கள் நமது சமுதாயத்தில் சாதுக்களுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை இந்த மரியாதை இதற்காக தான் வீட்டை விட்டுட்டு போயிட்டானே வீட்டில் யாரையும் காப்பாற்றலை வெளியில் வந்து யாரை காப்பாற்றுப்பா ஆனால் அந்த பிரம்மச்சரியத்தை பாலம் செய்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிறது அவங்க பேச்சுக்கு ஒரு சக்தி இருக்குது நான் சின்ன வயசில் நம்ம சித்வானந்த ஒரு புத்தகம்னா படிக்கணும் ரொம்ப அருமையான தமிழ் இன்றைக்கி வந்து கேட்டேன் ஒரு அம்மா இந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரில அவங்க தான் ஒரு புத்தகம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அருமையான புத்தகம் அது கடவுளின் வடிவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது படித்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறது அவர் அவர் அவர் சொன்னும்போது சின்ன வயசுக்கு அந்த ஸ்கூலில் படித்த போது அவர் வந்தார் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் ஸ்கூலில் எல்லா பசங்களும் உட்காந்துருக்காங்க அவர் பேசுகிறார் அப்போ சொன்னார் எங்களுக்கெல்லாம் பசங்களை பார்த்து பைய பெண் பெண்கள் இல்லை ஸ்கூலில் பசங்கள் ஸ்கூல் அவர் சொன்னார் ஒவ்வொரு பையனும் திருமணம் ஆகாத வரை பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு என்று திருமணம் செய்ய வேண்டாம் என்றால் இங்கு மனம் இருக்கிறது அங்கு வாருங்கள் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் சன்னியாசிகளாக மாறுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி அந் பேச்சு வாக் சக்திங்கிற ஒரு சக்தி அந்த சக்தி வருவான் அதாவது சரஸ்வதியோட அருள் கிடைக்கும் இரண்டாவது நல்ல மனமும் தான் நல்ல மனம்ங்கிறது என்ன நமக்கு ரெண்டு விதமான மனங்கள் இருக்கிறதா பாருங்கள் உங்கள் மனது எவ்வளோ ரெண்டு விதமான இருக்கா பலவிதமாக இருக்கா இல்லை ஒரே மனம் தானா நீங்கள் உங்கள் குழந்தைகளை அன்போடு பரிமாறுதல் அது வந்து அந்த மனம் அதே மனத்தினால் நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலை செய்வீங்க அதே மனத்தினால் மற்ற காரியங்களை பார்க்குறீங்க அதே மனத்தினால் ஆசிரமத்தை வந்து ஆசிரமத்திலையும் சேவை செய்றீங்க ஒரே மனம் தானே ரெண்டு மனம் இருக்கா நமது முதாதர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க நம்ம மனசில் ரெண்டு விதமான பாகங்கள் உள்ளன அதாவது கெட்ட மனம் நல்ல மனம் ரெண்டு விதமாக இருக்குது நமக்கு ஒவ்வொருத்தரும் இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் மனித பிறவி உண்டாகும் மனித பிறவிங்கிறது நல்லதும் கெட்டதும் சேர்ந்து இருப்பதுனால ஆனால் இந்த சேர்க்கை எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறது தெரியாது சில பேருக்கு பத்து பெர்சன்ட் நல்லது தொண்ணூறு பெர்சன்ட் கெட்டது சில பேருக்கு பத்து கெட்டது தொண்ணூறு பெர்சன்ட் நல்லது அதனால்தான் துரியோதனை சொன்னான கிருஷ்ண பகவான்கிட்ட ஏ கண்ணா நீ நீ சொல்கிறதெல்லாம் புரியுது எனக்கு எது தருமம் எது நல்ல காரியம் எனக்கு ரொம்ப நல்லா புரியிருக்கு ஆனால் செய்ய விட மாட்டேங்கிறது இப்போ கிருஷ்ணன் கேட்டால்தான் யார் செய்ய விட மாட்டேங்கிறீங்க என்னுடைய மனம் என்னுடைய கெட்ட மனம்ங்கிறது தொண்ணூறு பர்சன்ட் நல்ல மனம் அந்த நல்ல மனம்ங்கிறது ரொம்ப வீக்காகிடுது அதனால் அதையும் ஆக்கிரமித்து இந்த கெட்ட மனங்கிறது செய்ய விட மாட்டேங்கிறது அதனால்தான் நான் தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன் இது உண்மை தானே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா நமக்குள்ளே அது மனசில் ஆராய்ச்சி செய்து நம்மை நாமே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தானக்க தெரியும் நம்ம மனசில் எவ்வளோ கெட்டது இருக்குது எவ்வளோ நல்லது இருக்குது நம்ம நம்ம மூதலைஞர்கள் வழக்கமாக நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ரிஷிகள்லாம் அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய மனசில் அஞ்சு நல்ல எண்ணங்கள் இருந்தால் அதற்கு எதிராக நூறு கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றன அது என்ன அஞ்சு நூறு என்ன அது என்ன ரேஷியோ மேத்தமேட்டிக்கல் ரேஷியோ அது என்ன ரேஷியோ அப்படின்னாக்க மகாபாரதம் அந்த கதை தான் சொல்ல வந்தது அஞ்சு பாண்டவர்கள் பாண்டவர்கள் அஞ்சு நல்லவர்கள் கெட்ட துரியோதனர்கள் கௌரவர்கள் நூறு பேர் அஞ்சு அஞ்சு எண்ணம் உங்களுக்கு நல்ல என்ன வந்ததுனாக்க நூறு கெட்ட எண்ணங்கள் வருமா அந்த தியானம் பண்ணுற பழக்கம் போது அதெல்லாம் தியானமே பண்ண வருன்ன ஹரே கிருஷ்ணா ஹரே ரமன் பாட்டின்றது அதில் வராது கண்டுபிடிக்க முடியாது தியானம் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அந்த மனசில் எவ்வளோ கெட்ட எண்ணங்கள் இருக்கின்றன எவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன உங்களுக்கே ஆச்சரியமாகும் சில பேர் வந்து சொல்லுங்கள் நம்ம சுவாமி சிவானந்த மகாராஜ் இருந்தார் சிவானந்த பற்றி உங்களுக்கு என்ன தெரியலையா நம்ம மகாராஜரோட தந்தை அவரிடம் மாரி தான் தீட்சை இவர் பேரே ராமகிருஷ்ணன் கொடுத்தது மகாராஜ் அந்த மாதிரி சிவானந்தர் சொல்கிறார் தியானம் பண்ணும்போது என்ன தெரியும்னாக்க கெட்டெண்ணங்கள் சாதாரண சமயத்தில் கெட்டெண்ணங்கள் நான் யோசிக்கவே இல்லை என் மனதில் வரவே இல்லை பல வருடங்களாக வரவில்லை அது தியானம் பண்ண உட்காரும் போது தான் வருகிறது அப்படின்னு போய் கேட்டார் நான் சிவானந்தர் அப்போ சிவானந்தர் மாற சரிதான் இது நீ தியானம் பண்ணுறபோது எதுக்கு தியானம் பண்ணுற நீ ஒன்றைய மனதை புரிந்து அந்த மனதில் நல்ல மனம் எவ்வளவு கெட்ட மனம் எவ்வளவு கெட்ட மனம் அதிகமாக இருந்தால் அதை குறைத்து கொண்டு நல்ல மனதை பெற வேண்டும் அது யார் தருவது சரஸ்வதியா லக்ஷ்மியா பார்வதியா அன்னை பார்வதி அன்னை பார்வதியினோட அது தொழில் என்ன தொழில் உயிர்களை காப்பது அந்த காக்கும்போது நல்ல மனதை கொடுத்து நல்ல ஊக்கத்தை கொடுத்து நல்ல தர்ம வழியில் செலுத்துவது அன்னையின் ஒரு கடமை அதனால் பார்வதி அருள் இங்கே கிடைக்கும் சரஸ்வதியின் அருள் கிடைக்கிறது பார்வதியின் அருள் கிடைக்கிறது இப்போது வேறு யாரை விட்டு விட்டா லக்ஷ்மி மாமலரால் நோக்கு அப்படிங்கிறது மாமலராள்னாக்கா மலர் மேலே உக்காண் மாமலர் அதாவது பெரிய மலர் பெரிய மலர்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க மலர்களிலேயே பெரிய மலர் இது தாமரை அந்த தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் அப்படின்னு யார் பாடினது எஸ் அந்த தாமரைப்பூ அதுக்கு பேர் மாமலர்னு பேர் அந்த தாமரைப்பூவில் வீட்டில் இருக்கும் மாமலரால் அந்த லக்ஷ்மி அவளுடைய கடாட்சம் கிடைக்கும் நோக்குண்டாம் அவளுடைய நோக்கம் உன் மீது படும் அதாவது அந்த திருஷ்டி கிளான்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் கிளான்ஸே போருமா ரெண்டு கண்ணால் பூரா விரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த லக்ஷ்மியோட ஒரு கட்டாட்சம் கட்டாட்சம்னு என்ன ஒரு ஜஸ்ட் கிளான்ஸ் ஒரு மேற்பார்வையாக பார்த்தாலே போரும் அப்படியே கொட்டும் செல்லம் வந்து சேரும் மூணு சொல்லியிருக்கார் எப்படி அருமையாக சொல்லியிருக்கார் அதாவது அன்னை சரஸ்வதி அன்னை பார்வதி அன்னை லக்ஷ்மி மூன்று பேருடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் யாரை தோழ வேண்டும் தும்பிக்கையானை எப்படிப்பட்ட தும்பிக்கையானை தும்பிக்கையானை அவரது பாதங்களை தொடர வேண்டும் எப்படி பாதங்களை தொடழ வேண்டும் பூ கொண்டு மட்டவிழ் மலர் கொண்டு பணிவேனே பணிய வேண்டும் அந்த மாதிரி பூவை எடுத்து வைத்து அவருக்கு வைக்கலாம் நம்ம புராணத்தில் நிறைய கதை வருது விநாயகரை ஒரு சின்ன கதை பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்கிறேன் விநாயகருக்கு பூ கொண்டு பணிதல் நல்லது ஆனால் விநாயகர் தின்பது அதாவது சாப்பிடுவது என்ன கொழுக்கட்டை ஏ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை நான் சாப்பிட்லப்பா இவ்வளோ அம்மாக்கள் இருக்காங்க கொழுக்கட்டை கொண்டு வந்துருக்காங்களா நைட் இருக்கா ஓகே சரி கொழுக்கட்டை ரொம்ப வருஷமாச்சு சாப்பிட்ட கொழுக்கட்டை ஸோ இந்திக்காவது கழுக்கட்டை கிடச்சுதான் நல்லதுதான் ஏன்னா சிங்கப்பூரில் கொழுக்கட்டை பண்ண தெரியாது அவங்களுக்கு அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் போனபோது கொழுக்கட்டை அவங்களுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தமிழ் அம்மாக்கள் தமிழ் பேசுகிறாங்க ஆனால் வீட்டிலலாம் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க தமிழெலாம் மறந்துட்டாங்க கொழுக்கட்டை தெரியுமா அது என்ன சுவாமி அப்படிங்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறது கொழுக்கட்டை பற்றி என்ன வழக்கிறது ஸோ அந்த கொழுக்கட்டை அதை அதை சாப்பிட்டா அது அது தான் புரியுமா இருக்குது அல்ல அவருக்குடிவும் பிடித்தமான ஒரு பொருள் இருக்கிறது அது என்ன என்ன சொன்னது குழுக்கட்டை சமஸ்கிருத பதம் இது தமிழ் பதம் தமிழ்ல குழுக்கட்டை சொல்லும் வடமில்ல மோதக்கம் சொல்லும் இன்னொன்று என்ன சொன்ன அவள் அப்பமோடு அவள் பொறி கப்பிய கறிமுகன் அப்படியே கப் கப்பு எடுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடுறது அந்த மாதிரி கப்பிய கறிமுகன் அடிப்பைணி சொல்ற அதாவது அப்பமோடு அவள் பொறி இன்னொன்று இருக்கிறது என்ன சொன்ன எல்லாரும் பேசுனா அப்படியே கேக்குமா ஒருத்தர் பேசுங்க அருகம் கூழ் வேறிய கோள் வேற கோல் கை தட்டு கொடுமா அருகம்புல் அருகம்புல் துருவா துருவா கிராஸ் அது ஒரு புல் அருகம் புல்னு சொல்லுவாங்க அருமையான அதாவது கிடைக்க முடியாத புல் அது கம் அதாவது அருகம்புல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம இந்தியாவில நம்ம ஆசிரமத்தில் நிறைய இருக்கும் அந்த அருகம் புல் எடுத்து விநாயகருக்கு கொடுப்போம் என்ன பண்ணினாக்க ஒரு நாளைக்கு குபேரன் வந்தாலாம் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதம் கேட்டார் இப்போ சிவபெருமான் சொன்னார் எதற்கு ஆசீர்வாதம் கேட்குறேன் உனக்கு என்ன எடுத்து அப்படின்னாரு எனக்கு ஒன்று ஆகலை நான் ஒரு பெரிய விழா நடத்துகிறேன் அந்த விழாவில் எல்லா தேவர்களையும் கூப்பிட்டுருக்கேன் நீங்களும் வந்து அந்த விழாவில் கலந்து கொண்டு சாப்பிட்டு விட்டு போடுவோம் எல்லாருக்கும் சாப்பாடு தயாராக இருக்கும் சரி அப்போ சிவபெருமான் அவனுடைய உள் நோக்கத்தை அறிந்து கொண்டா ஏன்னா சிவபெருமான் பொய் சொல்ல முடியுமா யாராவது அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே அவன் எதுக்கு வந்திருக்கான் இவரே கேட்டார் ஒன்றுமே தெரியாத மாதிரி நீங்கள் எதுக்கடா வந்திருக்கேன்னு அவன் குபேர சொன்ன நான் விழா நடத்த போகிறேன் அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான் ஆனால் சிவகானுக்கு அவனுக்கு உள்நோக்கம் தெரியும் அது இன்னும் உள்நோக்கம்னாக்க தனக்கு கிடைத்த செல்வத்தை உலகம் மூக்கும் பொழுதும் பறைசாற்ற வேண்டும் நான் தான் எல்லாவற்றிலும் செல்வந்தன் மிகப்பெரிய செல்வந்தன் நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டும் இந்த காலத்தில் ஃபோர் பஸ் மேக்சின் ஒரு லிஸ்ட் போடுவாங்க அந்த லிஸ்ட் யார் மில்லியனர்ஸ் எவ்வளவு ஸ்ரீலங்காவில் எவ்வளோ மில்லியினர் இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் போடுவான் அந்த லிஸ்ட் போட்டு அதில் தன்னுடைய பேர் முதலில் இருக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஆசை சிவருமானே ஒத்துட்ட வச்சுக்க எல்லோரும் ஒத்துருவாங்க அதனால் சிவருமானிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டான் சிவருமானு சொன்னார் உடனே அவனுடைய உள்நோக்கத்தை புரிஞ்சு கொண்டு சிவருமான் சொன்னார் அப்பா குபேரா நான் இதெல்லாம் இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போய் மிகுந்த சாப்பாடு சாப்பாடு இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது நான் ரொம்ப ரொம்ப குறைகால சாப்பாடு ஏன்னா சாப்பாடுக்கு எனக்கு நேரம் இல்லை சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தால் கூட எனக்கு நேரம் இல்லை எனக்கே இந்த பார்வதி பக்கத்தில் இருக்காளே அவள் எனக்கு பழைய பழைய உதிர்ந்து போன இலைகளை கொடுத்துருக்காள் அதை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஜீவிச்சுருந்தேன் ஒரு ஒரு ஆயிரம் வருஷம் ஜீவிச்சிருந்தேன் ஆயிரம் வருஷம் அவன் தபஸ்யா டெய்லி எனக்கு என்ன கொடுத்தான இலை கொடுப்பாள் அந்த இலையை சாப்பிட்டு நான் வாழ்ந்துருவேன் எனக்கு போய் விடால போய் கூப்பிடுற என்னோடய பிள்ளை இருக்கான் விநாயகன் அவனை நான் அனுப்புவேன் அவனுக்கு ஒரு சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் நிறைய சாப்பிடுவான் அவனுக்கு பெரிய வயர் மற்ற வயிறு உத்தமி புதல்வனை அப்படின்னு சொல்கிற இல்லையா மற்றள வயர் அவ்வளோ பெரிய வயர் அவனுக்கு அந்த வயரையே மற்றள மாதிரி அவன் அடிக்கலாம் அவ்வளோ பெரிய வயர் அதனால அவனை அனுப்புகிறேன் அப்படின்ட்டு சரி அப்பா வரல பிள்ளை வந்தேன் ஒரு தானே சமம் சரின்னு போயிட்டான் அன்றைக்கு விழா அன்னைக்கு வந்தார் எல்லாரும் வந்துட்டுருக்காங்க விநாயகரும் வந்துட்டார் விநாயகரை கூட்ட உடனே அவருக்கு அந்த அஷ்டதெல்லாம் போட்டு அவரை காலில் பூவெல்லாம் போட்டு வணங்கி அவர் உள்ளே கொண்டு போய் உட்காந்து வச்சார் இப்போ விழா நடக்க தொடங்க போகுது விழா முடிந்த பிறகு தான் சாப்பாடு எல்லா இடத்துலையும் விருந்து எப்போ வரும் முதல்ல விருந்து கொடுத்துருவாங்க விருந்து விருந்தாக விருந்து அதை சாப்பாடுங்கிறது கடைசி தான் அதனால் விநாயகர் போய் உட்காந்துட்டு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு குபேர்ட்டை சொல்றேன் ஐயோ இப்போ ஒன்றும் கொடுக்க முடியாது திருவிழா நடக்க போகிறது அப்சராசெல்லாம் வந்துன்னு இருக்காங்க பெரிய ஒரு நாட்டின் நாடகமெல்லாம் நடக்க போகிறது இந்த திருவிழா முடிஞ்சப்புறந்தான் அவங்களுக்கு சாப்பாடு அவ்வளோ நேரம் என்னால் உட்கார முடியாது நீ இப்போ கொடுக்கணும்னு நான் எழுந்து போய்ட்றேன் இப்போ விநாயகர் போய்ட்டே நான் நடக்குமா உடனே சொன்னேன் சரி சரி அவனை கூப்பிட்டு மற்றவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறான்னு சரின்னு ஒவ்வொரு நாள் ஒன்றுமும் கொடுக்குறாங்க யோ சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த கிச்சனில் முழு பாக்கி கூடல ஒரு பருக்க கூட இல்லை சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் டேபிள் சேரையும் சாப்பிட ஆரம்பிச்சேன் கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு கதற இப்போ எனக்கு பசி பசி எடுக்கிறது பசி எடுக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு டேபிள் சேர் ஸ்பூன் எல்லாம் காலையாடு பெரிய பெரிய அண்டாக்கள்லாம் போயிடுத்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல குபேரனுக்கு இந்த விழா நடத்ததா அங்கே விழா ஆரம்பிச்சுட்டு விழாவில் போய் உட்காந்து அந்த அப்சராசலாம் நாட்டையும் பார்க்கணுன்னு நினச்சிட்டேன் அதையும் பார்க்க முடியல அவன் கஷ்டப்பட்டு உடனே ஓடி போனால் சிவன் போய்க்க சிவனடியில் விழுந்து ஏ சிவனே நீ அணிச்சது அணிச்ச பிள்ளைய அந்த பிள்ளைய எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க சிவன் சொன்னார் இப்ப புரிஞ்சுதா என்ன புரிஞ்சது யோசனை பண்ணு நீ எல்லாருக்கும் சொகுசு உன்னோட சொகுசை காண்பிக்கத்தானே எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தா அந்த சொகுசை என்னெல்லாம் வச்சிருந்த தூங்கலையும் சாப்பிட்டு விட்டாங்க மாலை போட்டிருந்த தூங்கலையும் பூக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டப்பறம் என்னென்ன இருக்கும் ஒன்றும் இல்லை அழகே போயிடுத்து இல்லையா உன்னுடைய அரண்மனையில் அழகே போயிடுத்து அந்த மாதிரி இருப்பதனால் இப்போ புரிஞ்சுதா செல்வம் வரும் போகும் அதற்கான் செல்வோம் என்று பெயர் சென்று கொண்டே இருப்பதால் அதற்கு செல்வம் என்று பெயர் தங்கி இருப்பதனால் அதற்கு செல்வம் என்று இல்லை அந்த செல்வத்திற்கு நீ மேல் உன்னுடைய ஆணவத்தை காண்பித்து நீ கொடுத்தாயில்வா அதற்குத்தான் இந்த பதில் சரி நான் புரிந்து கொண்டு விட்டு என்னை மன்னியுங்கள் இப்போ இதற்கு ஒரு ஒரு முடிவுக்கானங்கள் இல்லைன்னா என்னுடைய அரண்மனையை சாப்பிட்டு போல் அப்போ சொன்னாராம் சரி நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் ஒரே ஒரு அருகும் புல் எடுத்துன்னு போய் அந்த விநாயகனுக்கு இந்த இந்த ஃபர்னிச்சர்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு அருகம்புல்லையும் கூட அப்போ திரும்பி வந்து பார்க்குற விநாயகர் இன்னும் தூண்கள்லாம் சாப்பிட்டுருக்கார் அந்த சமயத்தில் ஒரு அருகம்புல் போய் எடுத்து அவர் முன்னால் வச்சாங்க வச்சு சொன்னா ஹே விநாயக்கா இந்த அருகம்புள் பசுமையான இப்போ தான் மழை பெழிஞ்சி அந்த தண்ணி அதில் இருக்குது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகான பொருள் இந்த புல்லை உனக்கு நான் பயபக்தியோடு தருகிறேன் இதை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கொடுத்தா உடனே விநாயகர் அப்படின்னு பார்த்தா அந்த பெரிய யானை முகம் அப்படியே திரும்பி பார்த்து பா இப்போ தான் எனக்கு பிடித்தமான ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாய் நீ வாழ்க அப்படின்னு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அருகம்புல் சாப்பிட்டு அப்படியே ஏப்ப விட்டா ஏப்ப எது கூடுவாங்க சாப்பிட்டு திருப்தியானதுக்கு அடையாளம் இங்கே சவுத் ஆப்பிரிக்கா போனீங்கன்னாக்கா ஏப்ப முடியாதீங்க அங்கே ஏப்ப முட்டானாக்கா ஐயோ ஏப்ப விடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நாட்டில் தான் ஏப்ப முட்டாதான் அந்த அந்த அதித்தி சேவை பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் அப்பா நம்ம வீட்டு வந்து சாப்பிட்டுருக்காங்க ஏப்ப விட்டாரு பாருன்னு அந்த நாட்டில் ஏப்ப விட்டீங்கன்னாக்கா ஒரு விதமாக பார்ப்பாங்க என்ன இந்த ஆளுங்க ஏப்ப விடுறாங்களே அவர் ஏட்ட உடனே சாப்பாடு விநாயகருக்கு பிடித்தது பிடித்து என்ன சொல்றது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயா யார் எனக்கு பக்தியோடு ஒரு பத்திரம் ஒரு இலை எந்த இலை துளசி இலை வேற ஒன்றும் வேண்டாம் எனக்குங்கிறது நீ துளசி இலை கொடுப்பா துளசி இலை ஃப்ரீயாகவே கிடைக்கும் எங்கே வேணாலும் வளரும் அது அந்த செடியிலேருந்து ஒரு இலை படித்திருந்து எனக்கு கொடுத்து துளசியலை குடிக்க முடியாதபடி இருந்தால் புஷ்பம் பூ நிறைய இருக்குது எந்த பூ வேணா திருந்து கொடுக்கலாம் மற்ற வீடு மலர் கொடுக்க வேண்டியதில்லை எந்த பூ விடுத்தாலும் நீ கொடு நான் அடுத்துக்கிறேன் அந்த பூவும் நல்லா கொடுக்க முடியலைனாக்க வேற என்ன கொடுக்கலாம் பலம் கனிகள் பழங்கள் கைத்தலை நிறை கனி கனிகள் பழங்கள் சாப்பிட்றது பழமும் கொடுக்கலாம் நீ இது மூணு நாள் கொடுக்க முடியாது அவ்வளோ நான் ஏழை இது மூன்று மின் இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது அதையும் கொடுக்கக்கூடாது அப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்கிற தோயம் அப்படின்னா தண்ணீர் தண்ணீர் எங்கொன்னா இருக்கு இப்போ நம்ம நாட்டு நாலு பக்கமும் தண்ணீர் தானே அது உப்பு இருந்தால் சரி உப்பு இல்லாட்டாலும் சரி அந்த தண்ணீர் எடுத்து எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் அதனால் மிகவும் சிறுமியார் அதாவது மிகவும் பொருள் மதிப்பு இல்லாதது அதாவது கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து கடவுளுக்கு சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை பக்தி பூர்வமாக எதை கொடுத்தாலும் விநாயகர் ஏற்றுக்கொள்வார் ஒரு சிறு புல் அந்த அருகும் புல்லை எடுத்து விநாயகருக்கு டெய்லி கொடுத்தீங்கனாக்கா உங்களுடைய மனோர்தம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு பையனுக்கு நிறைய படிச்சிருக்காங்க எம்பிஏலாம் படித்து வேலை கிடைக்க மாட்டேங்குது என்கிட்ட வந்து சொன்னால் மாராஜ் நான் சொன்னேன் உனக்கு எந்த கடவுளோடைய எந்த தோற்றம் எனக்கு பிடிக்கும்னா விநாயகர் அப்படின்னா அப்படின்னா சரி டெய்லி அருகுக்குள் கொடுக்க முடியுமா நாற்பத்தொன்னூறு நாள் நீ கொடு அதுக்குள்ளே உனக்கு வேலை கிடச்சிடும்பான் பதினஞ்சாவது நாள்லேயே இன்டர்வியூக்கு வந்தது இருபத்தஞ்சாவது நாளில் அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த கேட்கலாம் நான் மறுபடியும் கொடுக்கட்டுமா அப்படின்னு அது என்ன பார்த்து இவ்வளோ கருமியாக இருக்க நீ நாற்பத்தோரு நாள் கொடுக்க வேண்டியது தானே இருபது நாளில் அவர் வேலை கொடுத்துட்டானே நீ இப்போ விட்டுருவியா நீ அது எவ்வளோ துரோகம் செய்கிறதும் இருக்குது இல்லையா நான் சொன்ன நாற்பத்தோரு நாள் கொடுப்பே நீ அதை முடி அப்படின்னு ஸோ அருகும் புள்ள அவ்வளோ ஒரு அருமை இருக்கு அதாவது எளிமையாக நீங்கள் பூஜை செய்தால் கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறார் பூஜை செய்யும்போது அவர் என்ன விரும்புகிறாலும் இடத்தில் நமது மனதை வேற ஒன்றும் அந்த வாக் சக்தி உள்ளது நமது மனம் நல்ல மனமாக இருக்க வேண்டும் அது செல்வ நிதி செல்வம்னா நிதினு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் நிதினா என்ன அர்த்தம் செல்வம் செல்வங்கிறது வெறும் பண்ணு இந்த துட்டு செல்வம்னு சொல்கிறதில்ல பேங்க்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா செல்வம் இல்லை செல்வங்கிறது நிறைய குவாலிட்டிஸ் குணங்கள் நிதி அப்படின்னு சொல்லுவோம் கருணை என்பது ஒரு நிதி அதே மாதிரி நிறைய நிதிகள் இருக்கின்றன செல்வங்கள் இருக்கின்றன குணங்கள் அந்த குணங்கள்லாம் வரும் லக்ஷ்மி என் கும்பிட்டா வெறும் பணம் மத்திரம் நினைச்சுக்காதீங்க அந்த பணத்தோடு குணங்களும் வரும் அதெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக மாறி தெய்வ நம்பிக்கையோடு இருந்து நமது கடைசி நமது மோட்சம் அப்படிங்கிற குறியை அடையும் வரை நில்லாது செல்வீன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னபடி நம்ம இல்லாது நம்ம போய்கொண்டிருக்கிறதுக்கு நம்மை நமது குருதேவர் அன்னை சாரதாதேவி சுவாமி விவேகானந்தரன் அருள் பாதிப்புமார் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் திரீராமார்ப்பணம்